சென்னை சென்னை தமிழ் இசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப் பேரறிஞர் தர்மபுரம் புவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனம் உவந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை கர்ப்ப விநாயகர் திருநதிமன்றம் திரு வைத்தியலிங்கம் செட்டியார் விழாவினை சிறப்பிப்பார்கள் மற்ற திருமாளிகவர் சேந்தனார் கருவூரர் கண்டராதித்தர் வேணாட்டடிகள் மறு முருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாயார் ஒரு காரைக்காலம்மை அய்யழிகள் சேருமான் உடல் கீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணமையம்பெருமானோடு அதிராடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளுடன் நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிடாரும் சிவனரி திருமுறை திருமுறைகள் பன்னிரண்டு அருள் செய்த தெய்விக தன்மையோரே உலகெல்லாம் உணந்து அறியவன் சம்பந்தருடைய தாதையார் பெயர் சிவபாதிருதயர் அவருடைய தந்தைய தாயார் பெயர் பகவதி அம்மையார் உங்களுக்கு தெரியும் அடிக்கடி சொல்லுவேன் நான் சொல்றதெல்லாம் எனக்கு முன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெரியாததை நான் சொல்லிவிடவில்லை சொல்ல முடியாது என்னை விட நீங்க தான் கட்டிக்காரனீங்க அவர் திருஞான சம்பந்தர் இந்த நில உலகத்துக்கு வருவதற்கு காரணமே செவ்வாதக்தான் பெரிய புராணம் அப்படித்தான் சொல்லுகிறது அல்லவா ஆமா திருஞான சம்பந்தர் இப்படி திருமுறைப்பால் உண்டு தேவாரம் பாடுவார் என்று அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டார் சைவ சமயத்தை நிலைநிறுத்த வேண்டிய குழந்தையை ஒன்று கொடு என்று தான் கேட்டாரே தவிர இப்படி தேவாரம் பாடுன்னு அவர் சொல்ல நினைத்திருக்க மாட்டார் அந்த திருமுலைப்பாடு உண்ட உடனே அவர் இந்த தோடு சேவியன் பாடினதை கேட்ட உடனே அவரை தூக்கி தோல்லை வச்சுக்கிட்டார் என்று நாம படிக்கிறோம் அல்லவா திருஞான சம்பந்தர் இல்லேன்னா இந்த சமுதாயம் ஏழாவது நூற்றாண்டோட முற்றுப்புள்ளி வைத்திருக்கும் அல்லவா அந்த திருஞான சம்பந்தருடைய தேவாரங்களை இன்னைக்கு ஒரு பதியம் பாடினார் நாளைக்கு ஒரு பதியும் பாடினார் நாளாண்டைக்கு ஒரு பதியும் பாடினார் இதை சிவபூசையில் இந்த பதிகத்தை படிக்க ஆரம்பித்தார் சிவபாதகதையர் என் கவனமாக கேளுங்க உங்களுக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது அல்லவா முதல்ல தோட்ட சிவியன் பூஜையை முடிஞ்சவொன்னே அதை படித்தார் அவர் அடுத்தது உமையோடு இருந்தானே உமையோடு இருந்தானேன்னு ஒரு திருப்பதிகம் இருக்கு அது அதுக்கப்புறம் மடையில் வாழை அப்படின்னு படிச்சுக்கிட்டே போனார் திருஞான சம்பந்தர் மொத்தத்தில் அவர் பாடிய பதிகங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கில் பதினாறாயிரம் பதிகமாக என்னமோ பாடினார் என்று வரலாறு சில்றை பதிகம் தான் இருக்கிறது இப்படி படிச்சுக்கிட்டே வந்தார் ஏன்னா பத்து பதிகம் ஏறிக்கிட்டே இருக்கு அதை படிச்சுதான் சாப்பிடறதுன்னு சொல்லி விறுவார் முடியுமா முடியவில்லை காலையில் பத்து மணிக்கு பூசம் அடைஞ்சதுன்னா அப்புறம் பதிகம் படிக்க ஆரம்பிச்சாருன்னா சாகரட்சம் அஞ்சு மணியாகிடுது சாப்பிடல திருஞான சம்பந்தருக்கு இது தெரிந்தது அப்பா இப்படி கஷ்டப்படுற அப்பா நான் பாடிய பதிகங்கள் அத்தனையும் பாடப்போறது பதிகங்கள் அத்தனையும் உள்ள கருத்துக்கள் ஒரு பதிகத்தில் நான் பாடி தந்து விடுகிறேன் அந்த பதிகம் மாத்திரம் இங்க பாடிவிட்டால் எல்லா பதியும் பாடிய நன்மை உங்களுக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னார் அது என்ன பதியம் அது என்ன பதியம் ஓருவாயினை என்று சொல்லப்படும் அற்புதமான திருப்பதியும் திருவெழுக்கூற்றை என்று பெயர் திரு எழுக்கூற்றிருக்கை என்று அதற்கு பேர் என்ன பொருள் அப்படின்னு கேட்டா ஏழு எண்ணு இந்த பதிகத்தில் கூத்தடிக்கிறது அல்லது நிரந்திருக்கிறது என்று பொருள் அப்படித்தானே வருகிறது ஆமா இந்த பதிகத்தை பாடி அவர் கொடுத்து அப்பா இந்த பதிகத்தை நீங்க ஒன்றை பாடிவிட்டாலே போருமானது இப்ப நான் இனிமேல் பாடப்போற பதிகங்கள்ல உள்ள கருத்து கூட இதுல வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதிலிருந்து அவர் அதை படித்தார் என்று வரலாறு அந்த பதியத்தை நான் இப்போது கிடுகிடுன்னு சொல்லிடுறேன் மெதுவாத்தான் வேகமாக தான் சொல்ல முடியும் மெதுவா சொன்னா தவறி போய்விடும் தேரியல் வாய் ஒரு விண்முதல் பூதலம் ஒன்றிய இரு சுடர் படைத்தளித்தளிப்பவும்ிந்திரண்டும் நால்வர்கடி நே காட்டினை நாட்டூட்டினை இரு நதி அரவடுமதி சூடினை ஒரு தாளேரகின் மூவினை சூலம் ஒரு தனி எருகார் பழைய வாங்கி முப்புறத்தோடு நான் வஞ்ச கொன்று தலத்துற உணரை அறுத்தனை ஐம்புற நாளாம் அந்த முக்குணம் இருபடி ஒருங்கியவானோர் ஒருங்கிய மனத்தோடு குறை முடித்து நான் மோதி ஐவகை வேள்வி அமைத்தாரங்க முதலெழுத்தோதி வரண்முறை பயிர்ந்தெழுவாந்தனை வளர்க்கும் பிரமபுரம் பேணினை அறுபத முரலும் வெணுபுறம் விரும்பினை இகலி அமைந்தும் ி அமர் பொங்கு நாற்களத்து விளங்கினே பாணிஙம் புதைய மேல் விதந்த தோணிபூரத் துறைந்தனை தொலையாயிரு நிதி வாய்ந்த பூந்தராய் வரபுறம் என்று உணர்சீர்புந்தனே ஒரு மலை எடுத்த இரு திரல் விரல் எடுத்தியை புறவம் புரிந்தனே முன்னேற்றோ நான் முகநறிய பண்போடு நின்றனை சண்பை அமர்ந்தனே அயுருங்க அணரும் அறுவகை தேறரும் குழியுணரா காழியமர்ந்தனை எச்சநழி செய்யும் மறைமுதல் நான்கும் மூன்று காலமும் தோன்ற நின்றனை இருமையின் ஒரு மயும் ஒரு பெருமையும் மறுவில மறையோர் கழுமல முதுபதி கவுனியன் கட்டுரை கழுமள முதுபதி கவுனியன் பதியந்தான் அவர் எழுதி கொடுத்தது திருவழு கூற்றிருக்கை என்று அதற்கு பெயர் அதுல நீங்க புத்தகத்தை எடுத்து வச்சு 1, 2, 1 1, 2, 3, 2, 1 1, 2, 3, 4, 3, 2, 1 1, 2, 3, 4, 5, 4, 3, 2, 1 1, 2, 3, 4, 5, 6, 5, 4, 3, 2, 1 1, 2, 3, 4, 5, 6, 7, 6, 5, 4, 3, 2, 1 என்று எண்ணிக்கை அதில் வரும் நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு உங்களை நான் கேட்க நான் தயாராக இல்லை இந்த பதியத்தை படித்துவிட்டால் திருஞானு சம்பந்தர் தேவாரம் முழுதும் படித்த புண்ணியம் உண்டு என்று பெரியவர்கள் கருதுகிறார்கள் அதை நான் நம்புகிறேன் ஒரு நாளைக்கு மூணு தடவை தர தவறாமல் சொல்லுகிறேன் நான் ஏன் திருஞான சம்பந்தருடைய தேவாரம் அத்தனையும் புண்ணியமான திருப்பதியும் மந்திர சக்தி இல்லை என்று யாரும் சொல்லிவிட முடியாது சொன்னாலும் அது பெரும் தமிழே அவருடன் குடி இருந்தது தெய்வமே அவருடம் குடி இருந்தது மந்திரத்தினாலே தான் தீயை அனுப்பித்தார் தான் அனுப்பிய தீயை தானே தான் தீர்த்து வச்சார் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு மந்திர சக்தி உள்ள எங்கையோ ஒரு ஊர்ல ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருந்தார் இவருக்கு என்ன திருஞான சுமந்திருக்கு கால வேலையில போனார் ஏமா அழுகுற அப்படின்னு கேட்டார் போறோம் எத்தனையோ பேர் சரி கோயில் வாசப்பட அழுதுகிட்டு இருக்கா ஏமா அழுது நம்ம பர்சிலிருந்து பத்து பைசாவை எடுத்தாக்கணும் அதுக்காக கேட்க மாட்டோம் ஆமா அப்பா ஒரு அவ ஒரு வரலாறு சொன்னான் அந்த வரலாறுலாம் நான் இப்ப சொன்னா நீண்டு போய்விடும் வேண்டாம் அந்த பெண்ணினுடைய துயரத்தை இவர் தீர்த்தார் அந்த பெண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய இருந்த மாப்பிளை பாம்பு கடித்து இறந்து போய்விட்டான் அந்த விஷத்தை இவர் இறக்கினார் என்று உங்களுக்கு வரலாறு தெரியும் தானே அப்ப விஷ விஷத்தை இறக்கக்கூடிய மந்திர சக்தி அதுக்கு அவர் செய்தார் தமிழுக்கு ஆற்றல் இல்லை மந்திர சக்தி இல்லைன்னு யாரோ ஒருவர் சொன்னாராம் அதை எல்லோரும் கேட்டுக்கொண்டு பேசாமல் இருந்தார்களாம் அநியாயத்தை எங்க போய் சொல்ல முடியும் சரி திருநாவுக்கரசருக்கு ஒரு ஐயர் வீட்டு பிள்ளை இறந்து போய்விட்டாள் இறந்து போய்விட்டான் ஒன்று கோலாம் ஒன்று கோலாம் அவர் உயரும் ஒன்று கோலாம் வெண்டலி ஒன்று கோலாம் அவர் ஊறுவது தானே ஒரு பதியம் பாடி அதை இறக்கினார் என்று வரலாறு இருக்கிறதா பெரிய புராணத்தில் மந்திர சக்தி இல்லை என்று சொல்ல முடியுமா வயறு எரிகிறது நெஞ்சு சுடுகிறது வேண்டாம் மன்னித்து விடுவோம் கடவுள் மன்னிப்பு மன்னிப்பு அப்புறம் வருதையோ பார்த்துக் கொள்ளுவோம் அது போகட்டும் அதே மாதிரி அகத்தியர் தேவார திரட்டு என்று ஒரு தொகுப்பு இருக்கிறது அது ஏன் வந்ததுன்னு நான் அப்புறமா உங்களுக்கு நினைவூட்டுவேன் இப்போ இது மாத்திரம் இருக்கட்டும் ஆக இந்த திருவழு கூற்றிருக்கை என்று சொல்லுகிற பதிகம் ஒன்றை நாமல் படித்தோமே ஆனையால் திருஞான சம்பந்தனுடைய தேவாரம் அத்தனையும் படித்த புண்ணிய கிடைக்கும் என்று பெரியவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் பெரிய புராணத்தில் இல்லை நம்பிக்கை எனக்கு உண்டு தினந்தோறும் மூணு தடவை சொல்லுமே இன்னைக்கு ஒரு தடவை சொல்லியிருக்கேன் ஆமா ஆக இதை மாத்திரம் நீங்கள் நினைவுல கொள்ளுங்கள் திருஞான சம்பந்தனுடைய தேவாரத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தெய்வீகங்கள் எல்லாமே நமக்கு தேவை என்று நாம நினைத்தோமே ஆனால் எனக்கு ஒரு விஷப்பூச்சி கடிச்சு விட்டுது என்ன உடம்பு பூரா அந்த விஷப்பூச்சியினுடைய தாக்கம் எனக்கு வந்து விட்டது நம்பித்தான் படித்தேன் அந்த விஷம் பூரா இறங்கி போனது உண்டு ரெண்டாவது சுந்தரமூர்த்தி சுவாமிகள உடம்புல ஒரு ஸ்கின் டிசீஸ் அவருக்கு வந்துடுத்து திருக்குற்றாலம் என்று சொல்கிற ஒரு ஊருக்கு ஆனா குற்றாலம் என்று வராத தேவாரத்தில் திருத்துருத்தி என்று வரும் அங்கே கோயில் இருக்கிற குளத்தில் அவர் குளித்து அந்த உடம்புல இருந்த ஸ்கின் டிசீஸ் அதை மாற்றிக்கொண்டார் இந்த பெரிய புராணம் சொல்லுகிறதல்லவா அதனை நான் நம்பினேன் அந்த குளத்துக்கு போனேன் அங்க போய் குருக்களை கேட்டேன் இந்த குளத்தில் தானே சுந்தரர் குறித்தார் சுந்தரர் குளித்தாரையா இன்னைக்கு நீ கால் வைக்க முடியாது அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னார் அப்படியா பரவாயில்லை ஒரு சொம்பு உட்காந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குளித்த குளம் நான் என்ன பண்ணுவேன் அதனால நான் குளித்து தான் தீர்வேன்னு சொல்லி குளத்தினால அந்த குளத்தில் உட்காந்துட்டு வந்தேன் அதனால தான் நான் சௌக்கியமா இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆமா இந்த பதிகத்தையும் நான் சொல்ல தவறுவது கிடையாது நீங்க சொல்லலாம் யோ உங்க பேரம்பேத்தி இல்லை பிள்ளையும் இல்லை அதனால நீ சொல்ல முடியும் ஐயா நீ சொல்ல வேண்டாம் சொல்றவனையாவது சொல்ல விடுதியா நீ பாட்டு கேட்டுக்கிட்டே சொல்லலாமே டேப்ரிகார்டில் இருக்க கேட்கலாம் அதை கேட்கவேண்டாம் நீ சொல்லவும் வேண்டாம் நம்ம தமிழ் நமது தெய்வங்கள் பாடி வைத்த தமிழ் இதை போல உலகத்தில் எங்கேயுமே கிடையாது என்ன பைத்திய அரசு என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் உங்களை நான் வணக்கத்தோடு கேட்டுக்கொள்ளுவது விட்டு விடுகிறேன் இந்த போற்றி போற்றி என்று சொல்லுகிற பகுதி போன மாதத்தில் நான் படித்து காட்டினேன் மயூரப்பிரியா என்று சொல்லப்படுகிற கைலாஸ் பிரிண்டர் அவர்கள் தான் இந்த தொகுப்பை செய்தார்கள் இந்த மாதிரி தமிழில் தொகுப்பு வர வேண்டும் என்று நினைத்தார் குன்றக்குடி அடிகளார் ஆனால் செவ்வையாக அவர்கள் செய்துவிடவில்லை குன்றக்குடி அடிகளார் நான் அவர் ஒரு இருந்த நாங்கள் ஆமா குன்றக்குடி அடிகளார் அவ்வளவு வேண்டியவர் எனக்கு நினைச்சார் நினைச்சார் வாதாடினார் அரசாங்கத்து வரைக்கும் போனார் ஆனா அந்த தொகுப்பு வெளியில் ஆகல எதை படிக்கிறது இன்னைக்கு கோயில் இருக்கிற குருக்கள் பூரா சமஸ்கிருதத்தில் இருக்கிற அர்ச்சனையை தமிழ தான் எழுதி படிக்கிறார்கள் தமிழே படிச்சுட்டு போயிடலாமே உங்க வீட்டில இருந்து அரிசி கொண்டா எங்க வீட்டுல இருந்து உமி கொண்டாடுறேன் கலந்து வச்சு ஊதி ஊதி திங்கலான்னு சொன்ன அந்த மாதிரி கதையால இருக்குது என்ன உங்கூட்டு கூட இருந்து அரிசி கொண்டாடுவாங்க என் வீட்டிலேருந்து உமையை கொண்டாடுவாங்க ஏன் இது கலப்பான இந்த உமையை தூக்கி அஞ்சு இந்த அரிசியை போட்டு சமைச்சு சாப்பிடலாம் அல்லவா அந்த மாதிரி இருக்கிறது ஆனால் இந்த மயூரப்பிரியா என்று சொல்லுகிற ஒரு பெரிய மனிதர் என்ன செய்கையினாத பெரிய மனிதர் ஆகிடுறாங்க இல்லையா பணத்தினாலேயோ பதவியினாலேயோ அல்ல அவர் ஒரு தொகுப்பை வெளியிட்டார் எத்தனையோ வருஷங்களுக்கு முந்தைய இந்த தொகுப்பை என்னிடம் கொண்டாந்து கொடுத்து அதை பண்ணித்த இன்னைக்கு சிடியும் வந்து இருக்கிறது அதுல இப்போ என்னமோ இந்த புஸ்தம் என் கையில் கிடைச்சது அதை படித்து காட்டுவோம் என்று எண்ணித்தான் போன மாதம் ஒரு முன்னூறு வரி உங்களுக்கு படித்து காட்டினேன் இப்போ அவர்கள் தொகுத்திருக்கிற வழி இருக்க திருமுறையிலிருந்து ஒழுங்கா தொகுத்து இருக்கிறார்கள் அவர் எனக்கு சொந்தக்காரரா இல்ல அப்படி சொன்னதுனால அவருக்கு ஏதாவது நான் எதிர்பார்க்கறன எனக்கு வேண்டாம் எனக்கு கடவுள் கொடுக்கறான் அது போகணும் எனக்கு இல்லையா வேண்டத்தக்க தறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ அவன் கொடுக்குறான் ஆமா ஏது நிறைந்தனைய செல்வன் அவன் அல்லவா ஆமா நன்றாக தொகுத்து இருக்கிறார்கள் நேத்து ஒருத்தர் என்ன வந்து பன்னிரண்டு திருமுறையும் ஒரே புத்தகத்துல இருக்கிறது அப்படின்னு சொன்னார் பன்னிரண்டு திருமுறையும் ஒரே புத்தகமாவா நான் பார்த்தது இல்லையே அப்படி வர முடியாது வந்தா இவ்வளவு பெருசு இருக்கணுமே தனித்தனியா தான் வெளியிட்டு இருக்காரு இப்போ பிரியா கூட சம்பந்தர் தனியா அப்பர்சன் போட்டிருக்காரு தருமபுரி மடத்தில் கூட திருப்பந்தாங்க ஒரே புத்தகத்துல இருக்கிறது எனக்கு அந்த சந்தோஷத்துக்கு என்னால அந்த அளவு சொல்ல முடியல ஆஹா இந்த புத்தகத்தை நான் விலைக்கு எடுத்துக்குமே நீ தினந்தோறும் படிக்கிறேன்னு சொன்னதுனால நான் விட்டுடுறேன் எனக்கு ஒன்று வாங்கி கொடுன்னு சொன்னேன் இந்த குன்றத்தூரில் தான் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் அவர் வாங்கி கொடுப்பாருன்னு சொன்னார் காலையில் வந்தவுடனே நான் நேராக அவர் வீட்டுக்கு போய் ஒரு காப்பி எனக்கு வாங்கி கொடுன்னு சொன்னேன் அது இந்த சோமங்கலங்கிற ஊரில் கிடைக்கிது நான் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அபூர்வமான காப்பி இது வரைக்கும் அந்த மாதிரி வந்ததே கிடையாது ஒரே புத்தகம் ஒரே புத்தகத்தில் பன்னீர் திருமுறை இருக்கிறது விலை முன்னூத்தி நாற்பது ரூபாய் விலை வந்து கடிதாசிக்கும் பிரிண்ட்டுக்கு தான் பாட்டுக்கா கிடையாது பாட்டுக்கு யார் கொடுக்கறதுக்கு எவனும் கொடுக்க முடியாது கொடுக்க முடிஞ்சவன் அவன் ஒருத்தன்தான் வாசி தீரவே காசு நல்குபீர் அவன் தான் கொடுக்க முடியும் அவனுக்குத்தான் கொடுக்க முடியும் அவனுக்கு அதை ரசிக்க முடியும் இல்லையா தமிழ் அவரை சொன்னார் தமிழ் கேட்கும் இச்சையினாலே தானே நீ அவர்கள் திருவி திருவிழிமடலையை நிறுத்தி வைத்து விட்டாய் அப்படின்னு சுந்தர சொன்னார் இல்லையா அப்படி நல்ல அபூர்வமான புத்தகம் நான் வரும்போது பலரும் சொன்னாங்க அது ரொம்ப ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சே அது வந்து அப்படின்னு என்ிட்ட யாரும் சொல்ல நான் இன்னை வாங்கிட்டு சொல்கிறேன் நான் அடுத்த மாதம் வரும்போது இங்கே கொண்டாந்து காட்டுறேன் அந்த முகவரிவைனா என்னிடம் இருக்கிறது எதுக்கும் புத்தகத்தை பாக்கா பார்க்காம நீங்கள் வாங்க வேண்டாம் இல்லையா புஸ்தகத்தை பார்த்து வாங்கறது தான் நல்லது இல்லையா ஆமாம் ஆக இந்த தொகுப்பில் முதல்ல தேவாரத்தில் வர்ற பகுதியெல்லாம் தொகுத்து விட்டார்கள் நன்றாக இருக்கிறது ஆயிரத்தி எட்டு வரணுமே அதுக்காக வேண்டி தன்னுடைய அறிவை செலுத்தி அது இந்த மயூரப் பிரியா செய்தாரோ அல்லது யார் செய்தார்களோ ஆக நன்றாக தொகுத்து எடுத்தார்கள் திருமணி திருத்தாண்டகம் முதற்கொண்டு தேர்தலில் எடுத்திருக்கிறார்கள் இல்லையா சர அரவணையான் சிந்தித்து அரற்றும் அடி என்று முடிந்துவிடும் அடி போற்றி சார்ந்தார்கற்கெல்லாம் சரணாங் அடி போற்றி என்று சேர்த்து இருக்கிறார் நல்ல புஷ்கடைசியிலே தேவாரம் பாடல் பெற்ற தலம் எத்தனை இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ஒன்னு தேடி எடுத்தார்கள் இருநூத்தி எழுபத்தி ஆறு இருநூத்தி அறுபத்தி ஏழு கூட வந்துடுத்து இப்போ இல்லையா முதல்ல சொன்னவர் யார் இந்த புஸ்தகத்தை போட்டு விட்டார் அது சரி இந்த தலத்தில் முதல்ல சிதம்பரத்தை எடுத்தார் இரண்டாவது திருவேட்கடத்தை எடுத்தார் மூணு அழிப்பாதையை எடுத்தார் அப்படின்னு சொன்னாரு முதல்ல இந்த தொகுப்பை கொடுத்தவர் யார் நமக்கு கஷேத்திரக்கோவை என்று ஒன்று எழுதியிருக்கிறார் திரு பதிகக்கோவைன்னு ஒன்று எழுதியிருக்கிறார் இந்த க்ஷேத்திரக்கோவை என்பதை வரமுறு வரன்முறை பண்ணியது உமாவதி சிவாச்சாரியர் ஆமாம் எனக்கு அது பாடமும் கூட என்னுடைய ஆசிரியர் தேவ ஏதோ சம்பளத்துக்கு மாத்திரம் அவர் சொல்லிக் கொடுக்கல சந்தனக்கட்டை போன்று தன்னை தேய்த்த கொண்டு எங்களுக்கு பாடம் சொன்னார் அவர் வயசத்துல தர்மாதான் ஒருத்தன் அந்த பாடசாலை இருந்ததுன்னா இன்னொரு தர்மபுரம் சாமிநாதன் வருமாட்டான்னு சொல்ல முடியுமா வரமாட்டான்னு சொல்றதுக்கு நீங்க யாரு நான் இன்னைக்கு அந்த பாடசாலை எடுக்கப்பட்டு விட்டது எடுக்காதீங்கன்னு எவ்வளவோ சொன்னேன் அவர்களுடைய சீற்றத்துக்கு நான் ஆளானேன் கவலப்படலாம் காலனே வந்தாலும் அந்த சீற்றத்துக்கு நான் அஞ்ச மாட்டேன் இல்லையா ஆமாம் மீண்டும் அந்த த அந்த பாடசாலை என்னைக்கு தோன்றுதோ அன்னைக்கு தான் அந்த தருமபுரத்துலேயே கால் எடுத்து வைப்பேன் இல்லைன்னா இந்த ஜென்மாவரை போ போயிடுவேன் வெளியில் ஆமாம் பாடசாலை மறுபடியும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் இன்னைக்கு வெளியில இருக்கிற ஓதுவார்கள் பெரும்பகுதியான வேலாயுத படித்தவர் இருபத்தி நாலாவது பண்டா சநிதி வச்சார் இப்ப இருக்கிறது இருபத்தி ஆறு தர்ம யாரும் சொந்தமா சம்பாதித்து வந்தது அதனால பெரிய மனத்தோடு அவர் மறுபடியும் அந்த சிவாகம பாடத்தாலையும் தேவார பாடத்தாலையும் மகேஸ்வர பூஜையும் இதெல்லாம் நிறுத்திவிட்டார்கள் அதெல்லாம் மீண்டும் நடத்த வேண்டியது அவருடைய பொறுப்பு அதை தட்டி கழிக்க முடியாது தட்டி கழிக்க கூடாது இல்லையா அப்படி அதை மன்னிக்க முடியாத குற்றம் அது என்று நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வேன் எப்படி அவர்களுக்கு செய்தி போகிறது என்னென்னது சொல்றான் அப்படின்னு கவலைப்பட வேண்டும் இல்லையா ஆமாம் அப்படி இந்த இருநூத்தி தலத்தை ஒழுங்கு பண்ணி கொடுத்தவர் உமாபதி சிவாச்சாரியர் அந்த ஒழுங்கு கீழே இவர் போற்றி போட்டிருக்கிறாரு வீட்டுக்குள்ள ரூமுல படிச்சு ரூமுக்குள்ளே படிச்சு ஆனந்தப்பட்டேன் உங்களுக்காக படிச்சு காட்டி விடுகிறேன் தென் தில்லை மண்ணின் உள்ள ஆடி மோற்றி நகர்மேய் போற்றி நெல்வாயில் வளர்நிதியே போற்றி கழிப்பானை உரை கரும்பே போற்றி நல்லூர் பெருமணி பள்ளி தான் வேலையுதவது ஒரு பிறந்த ஊர் ஆறாவது என்னுடைய ஆசிரியர் பெருமான் பிறந்த ஊர் வருஷ வருஷம் ஒரு பிறந்த நாள் விழாவை நான் கொண்டாடி எத்தனை வருஷமா முப்பது வருஷமா அதனாலதான் நான் பாடிட்டே இருக்கிறேன் இத்தனை வயசுலயும் இல்லையா ஆமா சமீபத்தில் ஒரு குருடர் பள்ளிக்கு பாட போயிருந்தேன் நான் பாடுகிறேன்னு எனக்கு என்ன வயசுன்னு அந்த குழந்தைகளை கேட்டேன் அவ்வளவு குருட்டு பிள்ளைகள் தெரியலேன்னு சொல்லிச்சு எண்பத்தஞ்சு அந்த குழந்தைகளை அப்படியே அலறி போச்சு எண்பத்தஞ்சு வயசுலயா இப்படி பாடுறீங்க குழந்தைகள் குருநாதனை வணங்கிவிட்டால் கல்வி தானே வரும் ஈரமும் குரு பாத சேவையும் என்று சொல்லுவார் அருணகிரிநாதர் அல்லவா மயந்திர போற்றி தென் திருமுல்லை வாயிலாய் போற்றி கலிக்காமூர் வளர்கண்ண போற்றி சாய்க்காடு இனிவுரை சதுரா போற்றி பல்லவனை சிறப்பதனை போற்றி வெண்காடு உகந்த விகிறதா போற்றி போதான் குணமே போற்றி இந்த திருவெண்காடு சொல்லும் போது கடவுளை நினைக்கிறேன் இல்லை என்று நான் சொல்லவில்லை திருவெண்காட்டில் ஒரு நாதசுரக்காரர் இருந்தார் நீ சொல்ல நாயனக்காரன் தான அப்படி சொல்லிவிட முடியாது சொல்லிவிடக் கூடாது திருவாவரதுல இருந்தார் ராஜரத்னம் பிள்ளைன்னு அவர் ஒரு பெரிய மகான் சங்கீதம் அவர்கிட்ட குடி கொண்டு போயிருந்தது தெரியுமா அது போல ஒரு நாயனக்காரர் இருந்தார் சுப்பிரமணிய பிள்ளைன்னு அவருக்கு பெரிய தெரியும் தேனா வாய்த்தவர் இருபது ரெக்கார்டு கொடுத்திருந்தாரு கம்பெனி உடைந்து போய்விட்டது அந்த இருபது ஒரு தங்கி போய் அது போச்சுன்னு சொன்னா அதுவே பெரிய புண்ணியம் என்ன தேவாரங்க பாட சொல்லி எடுத்த போது இது போகுதா அப்படின்னு பார்த்தேன் ஒவ்வொரு போக ஆரம்பிச்சது நீ பணம் கொடுத்தா கொடு கொடுக்காட்டி போனா போய் நீ எவ்வளோ குறைச்சலாகனாலும் கொடுறான்னு சொல்லிட்டு பாடிவிட்ட ஏன் ஜனங்கள்கிட்ட போகணும் அதுதான் என்னுடைய குறிக்கோள் அந்த மாதிரி இந்த திருவெண்காடு சுகுழைப்பிள்ள தேவகானமான வாத்தியம் நம்ம மறக்கவே முடியாது இதுக்கு மேல சவுண்டு வராத நியாயத்தில் அம்ராவோட வாசிப்பார் வாய்ப்பாட்டு மாதிரி இந்த சவுண்டுக்கு மேல அவர் சவுண்டு வரவே வராது நியாயத்துல கிடைக்குமா அப்படி ஒரு பெரிய மகான் வாழ்ந்தார் அந்த திருவெண்காட்ல அல்லவா கடவுள்தான் என்றும் அவன் என்றும் இருக்கிறான் பிறவான் அவனுடைய அடியார்களாக வந்தவர்கள் இவர்கள் தான் தேவாரம்பாடல்கள் மாத்திரமா என்ன என்ன சுவையா வாசிப்பா தெரியுமா இந்த திருவெண்காடு குரனுடைய பிள்ளை எனக்கு சொந்தக்காரர் இல்ல கலையை போற்ற வேண்டியது என்னுடைய கடமை குருகாவும் உருதை குணமே போற்றி காழியுமைய கடலே போற்றி காழின்னு சொன்னா என்ன அர்த்தம் சீர்காழின்னு சொன்னா திருஞான சம்பந்தர் தான் சுருக்கமா சொல்லிடுற பஸ் ட்ரெயின்ல ஒரு முஸ்லிம் போனான் வாரியார் சொன்னது ட்ரெயின் இந்த சீர்காழி ஸ்டேஷன்ல நின்று அவன் சிங்கப்பூர்ல இருந்து வர்றான் இருந்த எங்க நிக்குதுன்னு கேட்டான் சீர்காழியில நிக்கத்தில் இந்த முஸ்லீம் கேட்டான் முஸ்லீம் கேட்டான் இன்னைக்கு ஒருத்தர் கேட்டார் ஒரு ஒரு ஒரு கிறிஸ்டியன் பைபிளை இப்படி குறைவாக பேசியிருப்பானா அப்படின்னு கிறிஸ்டியனும் பேச மாட்டான் முஸ்லீமும் குரானுக்கு பேச மாட்டான் சொல்லப்போனா கூட வைணவன் கூட பிரபந்தத்தை தப்பாக சொல்ல மாட்டான் தேவாரத்தை தப்பாக சொல்லிவிட்டாரே இதை விட என்ன பார்ப்போம் நமக்கு தேவை அந்த முஸ்லிம் கேட்டானா சீர்காழியா திருந்தர் ஒருத்தர் ஆண்டவன் கொடுத்த பாதையே குடிச்சிட்டு பாண்டார் சொன்னார் அந்த ஊரா அப்படின்னு அந்த முஸ்லிம் கடவுளே ஆமான் சொன்னாங்களா கதவை திறந்து கீழே குதிச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மண்ணை எடுத்துக்கிட்டு மேலே ஏறினாமா இது வாரியார் சொன்னது இது வாரியாருக்கு பொய் சொல்ல வேண்டிய வேலை கிடையாது இல்லையா ஆமா ஒரு முஸ்லீம் ஒரு புடி மண்ணை எடுத்துக்கிட்டு போனா ஸ்டேஷன்ல இருந்து அந்த அளவுக்கு பெருமை உடைய வரலவா திருஞான போல ஒரு அவதார மூர்த்தி உண்டா கிடை நமக்கு கிடைக்காத சொத்து ஆமா காழியுள் மேய கடலே போற்றி கோலக்காவில் கோவே போற்றி வேலூர் மேவிய வித்தகா போற்றி கண்ணார் கோயில் வாழ்வே போற்றி கடைமுடி பரம நின் கடல்கள் போற்றி நிந்தி ஊர் வளரும் நிதியே போற்றி திருப்பும் கூறும் திருவே போற்றி நீடூர் நிறுத்த நின் நீளடி போற்றி வேள்மிக்குடி வளர் வேதி எதிர்பாடியம் ஒரு பதிகம் பாடி இருக்கிறார் ஒரு பதிகம் அந்த பத்து பாட்டியும் பத்து விதமான வரலாறு சொல்றார் அவர் கிடைக்குமா கிடைக்குமா இந்த மாதிரி பதிகம் கிடைக்காது ஏழு ஜென்மத்துக்கும் நமக்கு கிடைக்காது பத்து பாட்டிலையும் பத்து வரலாறு சொல்றாரு அழகான திருப்பதியும் அந்த குறுக்கைக்கு குறுக்கை வீரட்ட குழகா போற்றி கருப்பரியர் நகர் காப்பாய் போற்றி குரகுக்காவில் குருவே போர்த்தி வானொலி வாழ்வே போற்றி மன்னிப்படி கரைமணியே போற்றி ஓமாம்புலியூர் ஒருவனே போற்றி காணாட்டு முன்னூர் கடவுளே போற்றி நாரையூர் நன்னகர் நலமே போட்டி திருநாரையூர்ல உள்ள சிவன பிள்ளையாரத்தான் கேட்டாங்க அரசர்களுக்கு அதுதானே தொழில் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு பாக்கிறோம் இல்லையா இந்த அரசனுக்கு என்ன வேலை இந்த தேவாரத்தை தேடி எடுத்து கொடுத்தான் அழியாத புகழ் சினிமாவில் கூட அது வந்து இல்லையா ஆமா தேடுனா போய் கேட்டான் பிள்ளையார பேசாத நம்மளை கண்டு பேசாம சாமி பேசுச்சு ஓஹோ தேவாரம்மா அது சிதம்பரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி சிதம்பரத்துக்கு ஓடினா இங்க இருந்து அங்க ஓடி போய் தேடனா கிடைக்கல எங்க இருக்குன்னு சுத்தி பார்த்துக்கிட்டே வந்தா அங்க ஒரு பிள்ளையா இருந்தது அதோ இருக்கு பாருன்னு காட்டுச்சு அதுக்கு திருமுறை காட்டிய விநாயகர்னு பேரு இப்பவும் இருக்கிறது ஆனா அத கோயில் என்னமோ பண்ணி அதை மறைச்சு இருக்கு இருக்குல்லவா ஆடுதுறை ஐயா இருக்கல்லவா தெரியுமல்லவா காட்டிய விநாயகர்ன்னு பேரு ஆமா மேல கோபுரத்துக்கும் பக்கத்தில் இருக்கிறது அப்புறம்தான் அந்த ரூமை திறந்து பார்த்தாங்க அதில் இருந்து தேவாரம் இல்லையா ஆமாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுட்டு போனாங்க நம்மள்கிட்ட இல்லையா ஆமா திருமங்கலக்குடி தேனே மூர்த்தி பனந்தாள் தாடகா தாடகே தரணே போற்றி திருப்பனந்தாள்ல ஒரு மடாதிபதி இருந்தார் அருணாந்தி தம்பிர்க்கு அவ்ளவுளியாச்சி தம்பரான் தான் காரணம் எத்தனையோ ஊர்ல தேவார கோஷ்டி நடத்தணும்னு டிரஸ்ட் பண்ணி இருக்க சிதம்பரத்துல சீரு காஞ்சிபுரத்தில் திருவாரூர்ல மதுரையில் திருவிட மருது ஊர்ல என்னென்ன ஊர்லயோ ராத்திரி பூரா தேவார கோஷ்டி நடத்தணும்னு எழுதி வச்சிட்டு போயிருக்காரு ஆமா அன்னைக்கு நடக்குதான்னு கேக்குறீங்களா யாரும் என்ன பண்ண முடியும் பின்னால வர்றவர்களுடைய பொறுப்பு சரியா செய்வாருங்களை தான் விட்டுட்டு போனாங்க அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பலை இப்பவும் இருந்தவர்களை குறை சொல்லிவிட்டு ஒழுங்காக செய்யாமல் போய்கொண்டே இருக்கிறார்கள் யார் கேட்கிறது கடவுள் கேட்டாதான் உண்டு இல்லையா ராத்திரி பூரா தேவாரம் வச்சார் அவர்களே அழகா பாடுவார்கள் ஆமா கண்ணி யானை மாதப்பிரை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி மாத பேரை கண்ணி யானை பாடி நான் கேட்டிருக்கேன்ன அந்த அனந்த தம்புரான் பாடி நான் கேட்டிருக்கேன் கண் போலி நெத்தீகள் பெண் வாழ்வந்தாண்ட கோயிலுக்கு போறார் அவரு பாடுவாரு அவரு பாடினவர் தான் டிரஸ்ட் வச்சு போனார் நடக்குதான் கேக்குறீங்களா என்ன கேட்காதீங்க அங்க இருக்காரு ஒருத்தர் அவரை போய் கேளுங்க மனுஷன் கேட்டு பதில் சொல்ல முடியாது கிடையாது பட்டா சொத்து பட்டா விற்கிறதுக்கு சொல்றதுக்கு அவரு அதிகாரம் உண்டு பின்னால வந்தோம் அத விடுத்துறா வீணாப்படை போய் சொல்லிதான் இந்த மாதிரி தர்மத்துக்கு எழுதி வச்சு விட்டாரு தெரியுமா ஆமா சைவத்துல அப்படி உயிரை வச்சிருந்தாரு என்ன தேவாரம் படிக்க சொல்லி என்ன பாடுபட்டார் தெரியுமா தங்கம் மாதிரி இருக்கட்டா உனக்கு சாரீரம் தேவாரம் பாடுறா தேவாரம் பாடுறா இருந்தாமி இந்த பாட்டு மாதிரி இருக்குமா தேவாரம் அப்படின்னு கேட்டேன் டெய் இது இம்மைக்கும் உதவாது மறுமைக்கும் உதவாதுரா தேவி பாடுறா அப்படின்னு சொன்னார் என்ன பாடுபட்டு என்ன தேவாரம் படிக்க வச்சாரு தெரியுமா அவர் ஆமா அவர் இருக்கும்போதே நான் ரெக்கார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆஹா நம்ம சாமிநாதன் பாடி இருக்காண்டார் ரெக்கார்டு அப்படின்னு சொன்னார் அவரு இப்ப நம்ம சாமிநாதன் சொல்லல கவலைப்படலை ஜனங்கள் சொல்லுது தர்மபுரம் சாமிநாதன் அப்படின்னு கனடாவில் கேட்கறான் முஸ்லீம் நாட்டில் கேட்கறான் இல்லையா அதற்கு யார் காரணம் அருணந்தி தம்பிர்தான் காரணம் என்னை இதை ஈடுபடுத்தினவர் அவர் தான் மாட்டேனே ஒவ்வொரு நாளும் அருணந்து செம்பரான் நான் மறந்ததே கிடையாது கோடீஸ்வர போட்டி நம்பர் புள்ளியா போற்றி விசயமங்கை வேதியா போற்றி திருகாவு வட குரங்காடு துறை போற்றி வட குரங்காடுதுறைன்னு ஒரு ஊர் உங்களுக்கு தென்குரங்காடு துறை அல்லவா வட குரங்காடுதுறைன்னு திருவையாத்துக்கிட்ட இருக்கு அந்த ஊரில் ஒரு ஐயா தேவாரம் பாடினார் குரங்காடுதுறை ஐயான்னு அவருக்கு பேரு அவரை மாதிரி தேவாரம் பாட முடியாதுன்னு அந்த காலத்தில் சொன்னாங்க என் சொன்னாரு திருவிடமுரு ஊரில் ஒரு வீர்சாமி பிள்ளைன்னு ஒரு நாயனக்காரர் இருந்தார் கால விழுந்து மன்னிப்பு கேட்ட அவர்கிட்ட அவர் பாண்டபடி பாடி கேட்டுற பாருங்க ஐயா அப்படின்னு சொன்ன உடனே ஐயா நான் கொஞ்சம் பொறுத்துக்க அப்படின்னாரு என்ன சொன்ன பண்ணார்ேதம் பண்ணா கல்யாணி வரும் அவ்வளவு பெரிய ஞானஸ்தன இருக்கிறார் வரகுடங்குற இருந்த குரங்காடு துறை சுப்பிரமணிய தேசிய பேர் அப்படியெல்லாம் இருந்தவர்கள் வளர்த்ததுதான் இந்த தேவாரம் அவன் மறந்துவிடக் கூடாதே ஆமா திருநெல்வேலியில் சுந்தரமூர்த்தி ஓதுவார் ஒருத்தர் இருந்தார் அவர் இருந்து இறந்து போய் எழுபது எழுபத்தஞ்சு வயசு மேல ஆயிடுத்து தேவகானம் இப்ப எனக்கு இருக்கிற சுருதியை போல மூணு மடங்கு கூட மடங்கு கூட இந்த மைக்கு தேவையா தேவை இல்லை இல்ல அறட்டல் தான் நாளும் இந்நிசையால் அப்படின்பரு சொல்லுகள் எப்படி வந்து விழுந்தரியுமா தமிழ் பரப்பும்பந்தனுக்கு ஏற்ற அப்படி பாண்டவர் அவர் கூட இருந்து பாண்டவர் தான் தண்டபாணி தேசியர் அவர் கூட இருந்து பாண்டவர் தான் ஏன் தண்டபாணி தேசியர் தேன் தேனா பாடிபிட்டு போயிட்டாரு பொருந்தும் இல்லையா தேவாரத்தை விட்டுட்டு அவருக்கு தமிழ் கீர்த்தனை அவர் மாதிரி பாட முடியுமா சும்மா நீ தமிழ் பாடினா அது தெலுங்கு மாதிரியே கேட்குது நமக்கு அப்படிதான் பாடிட்டு இருக்கிறாங்க ஆமா பாணி கல்யாணி ஜக ஜனி சுகபாணி கல்யாணி ஜக ஜனி சுகபாணி கல்யாண மகள் மகிழு ஜனா பாடி இந்தமூர்த்தி ஓதுவாருட்ட கிட்ட நின்று பாண்டவர் தான் ஆமா கண்டமான தேசியர் பின்னால சினிமாவில்லாம் கொடுத்தாங்க பட்டினத்தார் பாடல கொடுத்தாங்க கடைசியா அவங்க எடுத்தது நந்தனார் இல்லையா அப்படி அந்த குரங்கால் துறையிலே அப்படி ஒரு தேவாரம் பாடுறவர் இருந்தார்னு யார் சொன்னது நாதசுரத்தில் மிகவும் உயர்ந்தவர் என்று போற்றப்பட்ட வீருசாமி பிள்ளை சொன்னது ஆமா நல்ல பாங்கார் பழனத்தின் அடகா மூத்தி சீரா திருவையாரா மோத்தி நித்தால திரை ஆடிய மோத்தி ஏ வடகரை மாந்துரை வள்ளால் போற்றி திருப்பானை துறைதேவே போற்றி ஆனக்கா உரையாதி போற்றி பைஞ்சீடி அண்ணல்லில் பாதம் ாமத்து பரனே மூற்றி இங்கோய் மலையம் இருந்தாய் மூச்சி மலை உரை வாழ்வே கடம்பல் துறை போற்றி பராய்த்துறை மேவிய பரனே போற்றி கக்குடி மாமலை கண்கள் மூச்சி முக்கீரத்து திருச்சிராப்பள்ளி மேவிய சிவனே மூச்சி திருச்சிராப்பள்ளிக்கு அபூர்வமான தேவாரம் ஒன்று கிடைத்திருக்கு விஞ்ஞான சம்பந்தர் பாண்ட நன்றுடைய அனைத்து எது இல்ல தாய்மானவன் பேர் இந்த சுவாமிக்கு இல்லையா சிராப்பள்ளியில ஒரு பொண்ணு செட்டி பொண்ணு செட்டியார் ஜாதி தெற்கு கரையில் குடியிருந்தாங்க அந்த பொண்ணுக்கு தாய் வீடு காவிரியினுடைய வடக்கு கரையில் தலப்பிரசவம் அம்மா வீட்டுக்கு போயிடணும்னு நினைச்சா ரெண்டு மூணு பாலம் இருக்கு அப்பெல்லாம் பாலம் கிடையாது தண்ணி நிறைய போகுது அம்மா வீட்டுக்கு எப்படி போவாடி நன்றுட யானை தேவாரம் பண்ணாவானை தேவாரம் பண்ணாவ திருச்சிராப்பள்ளியில் மலையில் இருந்த சிவன் அவர் தாய் மாதிரி வந்து பிரசவம் பார்த்தான் அவனுக்குன்னு வரலாறு இருக்கும் திருவானைக்காவிலேருந்து ஒரு பொண்ணு அமெரிக்காவுக்கு பொண்ணு அங்கே ஒரு சீடி வாங்கினான் திருவாசகம் முன்னது வாங்கினான் போட்டு கேட்டால் ரொம்ப நல்லா இவங்க நல்லா பாடியிருக்காரு அப்பா அப்பா இவர் எங்கே இருக்காரு குன்றத்தூர்னு ஒரு ஊரில் இருக்காரு எனக்கு நல்லா தெரியும் நான் அவரை பார்க்கணும்ப்பா ஏர்போர்ட்டில் இறங்கினோம்னா நேராக என் வீட்டுக்கு வந்தா நான் திருவாசகம் கேட்குறேன் மாணிக்க வாசகர் எப்படி பாடினாரோ இன்னைக்கு நீங்கள் பாடுறதை நான் கேட்குறேன் இங்க இருக்கு ஏம்மா திருவாசகம் பூரா கேட்குறேன்னு சொன்னியே அதில் உனக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு நான் கேட்டேன் எந்த பாட்டு பிடிச்சிருக்குன்னு கேட்டேன் ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்லை ஆமாம் அவ சொன்னான் யாரும் சொல்ல முடியாத பதில் கேள்விக்கு இந்த பதில் சொன்னான் இணையார் திருவடின்னு ஒரு பாட்டுக்கு பாருங்கள் அதுதான் எனக்கு பிடிச்சிருக்குண்ணா அதுதான் மாணிக்கவாசக ஒரு வாழ்க்கையில அந்த பாட்டு இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்துணிந்தேன் அணையார் புணற்றில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவல்லி கொய்யாமோ இந்த பாட்டு தான் எனக்கு பிடிச்சிருக்குண்ணா யா சொல்லவே முடியாதே சொல்லிவிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட திருவாசனம் இருக்கான்னு கேட்டேன் இல்லேன்னு சொன்னி பார்த்தேன் மேல திருவாசம் இருந்தது நன்று தீயதில்லான அவனு பாடிட்டே இருந்தான் அவன் தாயாக வந்து இவளுக்கு பிரசவம் பார்த்தான் என்று வரலாறு தாயுமானவன் அவனுக்கு என்ன பேரு சிறகிரி பெருமான்னு அவனுக்கு பேரு திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்தார் ஒரு ஊர்ல தாளபுரீஸ்வரன் அவருக்கு பேரு திருஞான சம்பந்தருக்கு தாளம் கொடுத்ததுனால தாளபுரீஸ்வரன் அதுக்கு முந்தி அவருக்கு என்ன பேரு எனக்கு தேவாரம் பாடுனதுனால தருமபுரம் சாமி பேரு அதுக்கு முந்தி கோபாலன்னு தான் எனக்கு பேரு இல்லையா அதுக்கு முந்தி ஒன்றே ஆண்டியது என் மூணு பேர் இந்த திருக்கோலக்காரர் சிவனுக்கு அந்த கோயிலில் பூச பண்ற குருக்களே சொன்னார் இல்லையா ஆமாம் அந்த மாதிரி அந்த நன்றுடையானை தேவாரத்தை இப்பவும் ஒழுங்கா பாடிக்கொண்டிருந்தால் அறுவை சிகிச்சை பண்ணவே வேண்டியதில்லை சுகப்பிரசவம் ஆகும் என்னுடைய நண்பர் ஒரு பெண்ணை அமெரிக்காவில் கொடுத்தாரு அவங்க வீட்டில் மூத்த பெண்ணும் டாக்டரு மாப்பிளையும் டாக்டரு இந்த பெண்ணை கொடுத்தாரு அங்கே அவருக்கு போய் என்ன பண்ணார் அந்த நன்றுடையான தேவாரம் எடுத்துக்கிட்டு வர மறந்துட்டேன் நீங்கள் எழுதி அனுப்புங்கன்னு எனக்கு தபால் எழுதினார் நான் எழுதி அனுப்பிச்சேன் அதை படிச்சுக்கிட்டே இருந்தார் அறுவை சிகிச்சை இல்லாமல் குழந்த பிறந்து நம்புனவனுக்கு நடராஜா அல்லவா ஆமா சிராப்பள்ளி மேவிய சிவனே என்று சொல்லும் போதுமாய் எனக்கே தலை கண்ணுமாய் என்ன தேவ எடுத்தோன்னு தாயுமாயின்னு தான் சொன்னார் இல்லையாண்ட பெருந்தகை தேயநாதம் சிராப்பள்ளி மேவிய நாயனார நம்பினை நாதமே எவாரம் பெற்ற ஊர்கள் நாம போய் எண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சிராப்பள்ளி மேவிய சிவனே போனடுங்கலம் கோயில் கும்பாபிஷேகம் என்ன கேட்டாங்க நீங்க ஏதாவது பணம் இருந்தா கொடுத்துட்டு போங்க வசூல் பண்ணீங்க அதுல வர்ற பணத்தை எடுத்துங்க எனக்கு ஒண்ணும் வேண்டாம் சொல்லிவிட்டேன் உடனே ஒரு போர்டு எழுதி வச்சாங்க இன்று மாலை தருமர சாமிநாதன் தேவாரம் பாடுவார் அப்படின்னு நிறைய கூட்டம் வந்தது நான் பாடினேன் எல்லார்டையும் கேட்டேன் இந்த கோயிலுக்கு கும்பாவிடத்துக்காக தான் நான் இங்கே பாடுறேன் ஏதாவது கொடுத்துட்டு போங்க எல்லாம் சேர்த்து ஒரு இருபதுனாயிரூபா கிடச்சிது அந்த கோயிலுக்கு கொடுத்துட்டு போட்டேன் இன்னமும் நினைக்கிறேன் நான் இன்னமும் நினைக்கிறேன் அந்த கோயிலுக்கு இருபது நாயரூபா நாம் பாடி கொடுத்தோமே அந்த புண்ணியத்துக்கு நாம் ஆளானாமேன்னு தான் சந்தோஷப்படுனேன் இருபதனாயிரம் நான் கொடுத்தனேன்னு நினைக்கல புண்ணிய செய்யத்தான பன்னெண்டு வருஷம் சோறு போட்ட திருக்கழு குன்றத்தில் உனக்கு தெரியும் அந்த புண்ணியம் செய்ய வைத்தானே தான் நான் சந்தோஷப்படு சோறு போட்டது நான் இருமாந்து போகல சோறு போட வச்சானே அடியார்களுக்கு இல்லையா புண்ணயம் காணல் மடம கட்டிடண்ட பண்பின் உத்திர்கு அட்டு இட்டல் காணாதே போதி ஓ பூம்பாவாய் அப்படின்னு கேட்டார் அடியார்களுக்கு சோறு போடுறது ஒரு பெரிய விழா என்றுதான் சொல்லுகிறார் அவர் மேலை காட்டுப்படியோ ஆலம்பொழில் உரையாரு போற்றி திருப்பூர் போற்றி திருப்பூந்து ஒரு மடம் கட்டிக்கிட்டு இருந்தார் நாவுக்கரசர் இருக்கு அந்த மடம் இன்னைக்கு இருக்கு திருப்பூந்தூர்ச்சியில ரொம்ப நாள் இருந்தாங்க சுவாமி நாவுக்கரசர் இல்லையா தான் பாடினார் சொல் கண்டி வீரட்ட கரும்பே போத்து சோற்று துறை விட சொல்லோய் போச்சி வேடி குடி முறை விசைய மூச்சி தென்முடி திட்ட போட்டி திருப்புள்ள மங்கை திருவே மூர்த்தி சக்கரப்பள்ளியும் சங்கராமூர்த்தி கருகாரு கடம்பா மூர்த்தி திருப்பானை துறை செல்வா போட்டி நல்லூர் பெருமைதம் போட்டி நாவக்கரசருக்கு திருவடி தூட்டி திருவடி சூட்டிய தலம் திருநல்லூர் இணைந்துருகும் அடியாரை நைய வைத்தார் இல்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் சிணந்திருகு கழித்துருவை போர்வை வைத்தார் செழுமதியின் தளிர் சிறந்து வானோர் இனந்துருவி மணிமகுடத்து ஏறத்துற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்பில்கி நரைந்தனைய திருவடியின் தலைமையில் வைத்தார் நல்லூர் எம் பெறுமானார் நல்லவாறுவா கோழம்பத்துறை கோவே போற்றி ஆவடு தந்துரை அமரா போற்றி திருவாவடதுரைக்கு போனார் அப்பா போய் கேட்டார் நான் யாகம் பண்ணனும் பொருள் தேவை அப்படின்னு இடரின் தட அற்புதமான பதியும் பாடினார் உலவாக்கிழி பெற்ற பதிகம் அது அந்த பதியத்தை இப்பவும் நாம பாடிக்கொண்டிருந்தோமேனால் பொருளுக்கு உண்ணும் குறைவு இருக்காது ஆமாம் இல்லையா தெந்தோரும் சொல்லுவன் வீட்டிலையும் சொல்லுவேன் ஏன் உலகத்தில் வாழறதுக்கு பொருள் தேவை எடுத்துக்கிட்டு போக மாட்டோம்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் சேர்த்து வைக்கிறோம்லாம் எடுத்துக்கிட்டு போகமாட்டோம்னு தெரிஞ்சுதான் சேர்த்து வைக்கிறான் எந்தெந்த வழியிலயோ சேர்க்கிறான் அதுதான் தப்பு இல்லையா ஆமா திருவாவூத்தூர பதவியத்தை பாடினால் காசுக்கு குறைச்சல் இல்லைன்னு சொல்றாங்க ஸ்ரீரங்கத்தில் ஒரு பட்டாச்சாரியார் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஆணைப்பாகன் எனக்கு மிகவும் வேண்டியவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ஆணைப்பாகன் பட்டபட்டியா குழச்சி போட்டுக்கிட்டு இருப்பார் யானைக்கு மாத்திரம் நாமம் போட்டிருப்ப இந்த பட்டாச்சாரியார் சொன்னார் எத்தனையோ வருஷமா ஸ்ரீரங்கநாதனை பூஜை செய்தேன் சொந்த ஊடு கிடைக்கல அப்படின்னு உடனே இந்த யானைப்பா சொன்னாராம் வாசி தீரவே காசு நலகு என்ன இருக்கு அதை பாடு உனக்கு கிடைக்கும் சொன்னாரான் பாடினாரா மூணு வீடு வாங்கிவிட்டா ரெண்டு வீடு வாங்கிட்டாரு ஒரு வீடு மூணாவது வீடு கட்டும்போது நான் போயிருந்தேன் என்னை கூப்பிட்டு அதுக்கு கடகால் போட சொன்னார் முரளி பட்டர்ன்னு அவருக்கு பேர் என்னை கண்டா என் காலை விடவே மாட்டார் கெட்டியா பிடிச்சுக்குவார் நீ பாசி தீரவே பாடுறவன்ல நீ அப்படின்னு ஹலோ ஆடி திருவாவூரத்துறை திருப்பதியும் நமது வறுமையெல்லாம் ஓட்டி விடும் அற்புதமான திருப்பதிகம் இப்ப கேட்க சொன்னாலும் பதினோரு பாட்டும் பாடுவேன் நேரமாயிட்டு தண்ணி நான் விட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கேன் ஆவடு துறை அது மாத்திரம் இல்லை ஆவடு துறையில தான் நம்ம பெருமான் திருமூலர் உட்கார்ந்து மூவாயிரம் பாட்டு எழுதினார் இல்லையா மறக்க முடியுமா அந்த அரச மரம் இருக்கிறது அல்லவா என்றும் அந்த அரச மரத்தடியிலிருந்து தான் திருஞான சம்பந்தர் தான் திருமூலர் திருமந்திரத்தை எடுத்தார் என்று ஒரு வரலாறும் உண்டு அல்லவா திருஞான போய் நின்னார் அந்த அரச மரத்தடிகிட்ட என்ன தமிழ் பாசனை அடிக்குது தோண்டி பார்த்தா செப்பேட்டில் அந்த மரத்தடிங்களை மரத்தடிங்கீழ தான் திருமூல திருமந்திரம் இருந்ததாக ஒரு செல் உண்டு எங்கே நூல்கள் செய்தியில் இருக்கிறது என்று மாதிரி பற்றுடையவர் ஆவடுதல்துறை அவர் துருத்தி இதழின் துணை அடி போற்றி அழும்பூர் ஆளுநரையே போற்றி மயிலாடுதுறை மணியை போற்றி திருவிழா நகர் திருவேர்த்தி பரியல் வீரட்ட பரமூர்த்தி திருச்செம்பொன்மணி செல்வாபூர்த்தி திருச்செம்பொன்பணிங்கறதான் செம்மனார் கோயில் அந்த ஊர்ல ஒரு நயனக்கார் பரம்ப இருந்து செம்மனார் கோயில் பரம்பரு என்னடா நாயனக்காரனே சொல்றீங்க அதனாட தேவார ஓதுவாரையும் ஒருத்தர் சொன்னேன் இல்லையா என்ன அழகான வாத்தியம் தெரியுமா செம்பனார் கோயில் ராமசாமி பிள்ளை கோயின்சாமி பிள்ளை தட்சிணாமூர்த்தி பிள்ளை அபூர்வமான வாத்தியம் அதெல்லாம் தெய்வீக வாத்தியம் கேட்டாலே நம்ம நம்ம உடம்பு உயிர் எல்லாம் வளரும் இல்லையா நீ கல்யாணத்தில் எங்க தேவா தேவாரமா வைக்கிறாங்க என்னமோ ஒரு பாட்டு அது முதல் நாளே முதல் நாளே சரி என்னைக்காவது வெ செம்பன் பள்ளி செல்வா போட்டு நனி பள்ளி வளரும் நனி பள்ளி தான் திருஞான சமுந்தருடைய தாயாரும் காரைகள் கூகை முல்லைன்னு ஒரு அபுலமான திருப்பதி எம்பாடி இருக்கார் அந்த ஊர் திரு நனிப்பள்ளி பலம்புறம் மன்னிய வாழ்வியை போற்றி திரைச்சங்க அடமர் தத்துவம் போற்றி ஆக்கூர் அமர்ந்த அம்மான் போற்றி கடவுர் கால வீர போற்றி திருங்கடையூர்ல தான் கலைய நாயனார் ஒருத்தர் இருந்து சாமிக்கு தூபம் போட்டார் அந்த மடத்துல வந்து திருஞான சம்பந்தம் சாப்பிட்டாருன்னு இருக்கு கலைநாயனார் வைத்திருந்த வீட்டில் அவரு வீட்டில் போய் திருஞான சம்பந்தம் சாப்பிட்டாராம் ஒரு புடி அங்க வீட்டுல பத்து பிடி வளரும் இல்லையா ஆமா நிச்சயமா வளரும் அந்த நம்பிக்கை நமக்கு இருந்ததான நிச்சயமா வரும் கடவுர்ல குங்கிலியம் போட்ட பட்னியா கிடக்குது குழந்தை குட்டி எல்லாமே இவரும் பட்னியா கிடக்கிறார் கோயில் அவருடைய மனைவி உடம்புல இருந்து எதை எடுக்கக்கூடாதோ அதை எடுத்து ஆம்படம் கையில் கொடுத்து போய் கொங்கிலியம் ஆகிட்டுவான்னு சொல்லிட்ட சங்கிலியை கட்டலாம் ஒரு தோடை கட்டி கொடுத்துருக்கலாம் கையில் இருக்கிற காப்பை கட்டி கொடுத்துருக்கலாம் மோதிரத்தை கடைச்சி கூட்டிருக்கலாம் தாலியவா கயட்டி கொடுப்பா கொடுக்கலாமா இல்ல அவர் தான் வாங்கலாமா இவளும் கொடுக்கும்போது என்ன நினைக்கல அவரும் வாங்கும்போது என்ன நினைக்கல வாங்கிட்டு வாங்கிட்டு போய் குங்கிலியை வாங்கி போட்டார் இதை சொல்ல வந்தார் சேக்கிட பெருமான் தெய்வத்தொண்டு செய்து ஒருத்தன் வறுமையா போயிட்டான் நினைச்சார் தனந்தரும் கல்விதரும் அபிராமிப்பட்டார் அபிராமி சொன்னார் சொல்ற குபேரனுடைய செல்வமே கொண்டாந்து கொடுத்தாங்க கலையனார் வீட்டில் அன்பர் அங்கிருப்ப நம்பர் அருடினால் அழகை வேந்தன் தன் பெரும் நிதியம் தூர்த்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொன்பையில் குவையும் நெல்லும் பொருளில் பல் வளனும் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்த நன்மனையில் நீட என்று பெரிய புராணத்தில் ஒரு அற்புதமான பாடல் வருகிறது அல்லவா நமக்கு நினைவுக்கு வருது தனந்தரும் கல்வி தரும் பின்னால் அபிராமிப்பட்ட கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனந்தரும் இந்த மூணுல எது பிடிக்கும் தனம் தரும் பணம் கல்வி கல்வி தளர்வரியா மனந்தரும் இது மூணுல எனக்கு எது பிடிக்கும் தெரியுமா தளர்வறிய மனந்தான் எனக்கு பிடிக்கும் ஏன் வாழ்க்கையில எவ்வளவோ தளர்ச்சி வரலாம் இல்லையா அந்த தளர்வு அறியாத மனம்தான் நமக்கு மிக முக்கியம் ஐயோ இந்த பாட்டு பாடுறதுக்கு நாம் படிக்கிறதுக்கு நாம் பட்ட பாடு கடவுளே நான் பட்ட பாடு பஞ்சுதான் படுமோன்னு வல்லற் பெருமாள் அந்த மாதிரிதான் படாத பாடுபட்டு போயிட்டேன் ஆனா படாத பாடுபட்டு பட்டதுனால தப்பு ஒன்றும் இல்லை இல்லையா ஆமாம் அந்த தளர்வு மனம் என்கிட்ட இருந்திருக்குமே ஆனால் நான் விட்டுட்டு ஓடி இருப்பேன் இல்லையா இல்லை என்ன இல்லையா அந்த தளர்வெல்லாம் பொறுத்து கொண்டுதான் வந்தேன் இப்பவும் போய் இத்தனை வயசாகுது எண்பத்தஞ்சு வயசாகுது நம்ம ஏன் பாடணும் நம்ம ஏன் போடணும் அப்படின்னு நினைக்கல பத்து பேர் கேட்குறாங்களா போய்தான் தீரணும் இல்லை காசு இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகணும் தருமன சாமி வந்தார் பண்ணாரியா அது ஒன்று போருமே இல்லையா அந்த தளர்வறியா மனந்தான் எனக்கு மிகவும் பிடிக்கும் தனம் கல்வி தரும் ஒரு நாளும் தளபதியா மனம் தெய்வ வடிவுந்தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா என்றரும் நல்லெயில்லான் என்பவருக்கே கனந்தரும் பூங்குடரால் அபிராமி கடவுளே போற்றி வேட்ட குடியின் திருத்தளிக்கேறி சிவனே போற்றி சொல்லத்தான் வேண்டிருக்கு திருத்தடிச்சேரிக்கு நான் பாடப்போன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணு அப்போ என்னமோ என் மேல கோபத்தில் அப்போ இருந்த மடாதிபதி சாமிநாதனுக்கு ரெண்டு வேளைதான் சோறு போட முடியும் மூணு வேலை போட முடியாது அப்படின்ட்டார் இருபத்தி நாலாவது பண்டார் சொன்னது இத்தனைக்கும் அவருக்கு நான் தொண்டூடியன் செய்தவன் அவர் கவியத்தை கடைசி போட்டவன் தான் அவருக்கு வெந்நீர் போட்டவன் அவருக்கு சாப்பாடு போட்டவன் தான் எனக்கு ரெண்டு வேலைக்கு மேல சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டார் அது அவரை சொல்லி பிரயோஜனம் இல்லை என்னுடைய விதிப்பு என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ரெண்டுல இருந்து படிக்க ஆரம்பிச்சேன் நா நாற்பத்தி மூணில் திருத்தடிச்சேரிக்கு பாடப்போன மடத்துலேருந்து அனுப்பிச்சாங்க வான அங்கே ஒரு ஐயர் அதை கேட்டுக்கிட்டே இருந்தார் இந்த கருப்பாக இருக்கிற பையன் நல்லாவே பாடுறான்னு அப்படின்னு எங்கள் வாத்தியாரிட்ட சொல்லிவிட்டார் சொல்லிவிட்டார் விட்டு போட்டு திரும்பி அந்த ஐயர் என்ன பண்ணினார் மடத்துக்கு ஊர் கடிதம் எழுதினார் நாங்கள் நடத்திய கும்பாபிஷேகத்தில் உங்களை தேவார கோஷ்டி அனுப்ப சொன்னோம் பிள்ளைகள்லாம் வந்திருந்தார்கள் வாத்தியாரும் வந்திருந்தார் அதிலே ஒரு பையன் கருப்பாக உயரமாக ஒல்லியா இருந்தான் அவன் பாடுறதப்ப கேட்டால் அவன் இப்போ பெரிய பாட்டுக்கார பெரிய பாட்டுக்கார மாதிரியா இப்போவே பாடுறான் இவன் படித்து முடிஞ்சுனா எப்படி பாடுவான்னு என்னால் நினைக்கவே முடியல அவனை நன்றாக படிக்க வைத்து விடுங்கள் அப்படின்னு எழுதினார் நாப்பூனு மறந்து விடுமா பின்னால திரும்பி பார்க்க வேண்டாமா திரு தெளிச்சேரி கடவுள் அவனை அவர் அப்படி பையன் பண்ண சொன்னான் திருத்தளி சேரி சிவனை போற்றி தருமபுரம் மலர் தத்துவ போற்றி அந்த தருமபுரத்துக்கு அபூர்வமான பதிகம் ஒன்று இருக்கிறது மதர் மடப்பிடியும் இருக்குமபுரம் தத்துவா போட்டு அந்த தர்மபுரம் வேற இந்த மாயபுரம் அல்ல அது காரைக்கால ஒரு தர்மபுரம் இருக்கு காரைக்கால் தர்மபுரம் என்று அதற்கு பேர் தர்மபுரம் வந்து மாயத்துக்கிட்ட இருக்கிற தர்மபுரம் வந்து யம தர்மன் பூச பண்ணது அந்த தர்மபுரம் வந்து பஞ்சபாண்டவர்கள தர்மபுரம் தர்மன் வடிவம் உண்மையே வடிவமானவன் தர்மன் இல்லையா கொண்டாட்டிய கூட வச்சு சூதான் என்ன கேட்ட தன்னை இழந்ததுக்கு அப்புறமா என்ன இழந்தாரா என்ன இழந்ததுக்கு அப்புறமா தன்னை இழந்தாரா ஒரு பெண்ணு கேட்டார் இந்த கேள்வியை புரிஞ்சுக்க முடியுமா இன்னைக்கு அம்மா உன் தர்மர் வச்சு தோத்து போயிட்டோத்து அப்படியா கேட்டா தன்னை இழந்ததுக்கு அப்புறமா என்னை இழந்தாரா என்னை இழந்ததுக்கு அப்புறமா தன்னை இழந்தாரா அப்படின்னு அவரை இழந்து விட்டார் என்ன வைக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இல்லைன்னு சொல்லு தர்மபுரங்கள் அந்த தர்மர் பூச பண்ண கூறுது தத்துவா போற்றி நல்லாருடையநாதா போற்றி ஒட்டாரமரும் குடகா போற்றி அம்பருதனு கோயிலாய் போற்றி அம்பர் மகாலத்துவரனே போற்றி மிய சூறுரை உண்ணபோ அம்பர் மயிலாய் அம்பர் மாகாணத்து அரணே போற்று இது இதோடு இருக்கட்டும் நான் நினைத்துக் கொண்டு வந்தது வேறு இப்போ சஷ்டி நடைபெறுகிறது இல்லையா முருகனுக்கு உரிய நாள் அதனால ஆறுபட வீட்டையும் ஆறு நிமிஷத்தில் நான் பாடி விடுவேன் கந்தனம் வந்தத் தொடராலே சஞ்சலன் துஞ்சி தெரியாதே கந்தனன் துண்டொற்றுணையாலும் கண்டுகொண்டு புனர்வோனே சங்கரன் பங்கு சிவை சென்னிலண்டி கதவேலா பெருமாள் முதல் படை வீடு திருப்பரங்குண்டு இரண்டாவது படை வீடு திருச்செந்தூர் உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன் பின்ன ஒருவரை ஆண் பின் செல்வன் பன்னிர்கை கோலப்பா வானூர் கொடிய விளைநீர் வேலப்பா சென்றில் படைவீடு பழனி நோயொரு பக்கம் குயர் ஒரு பக்கம் நுழைந்த கணிப்பே ஒரு பக்கம் அலைக்க நொந்தேன் வேணு கண்டாய் என்னை நீ ஒரு பக்கம் வெறுத்தால் செய்வது பக்கம் வண்ணும் படநாபுரிய ஆண்டவனே காமியத்தை இணையாதே காலத்தை படிந்து மடியாதே ஓம் எழுத்து அன்று மிக ஊறி ஓவியத்திலும் தூமமை கழிந்த சுகலீலா சோரரை கழிந்த கதிர்மேலா ஏமர் மயில் வீரா தமர்ந்த பெருமாள் சுவாமிநாத கடவுள் தொல்லை குடும்ப துயரில் துரைத்தேன் அந்த காலமில்லா அல்லலகத்தின் பெரியோரை அடுத்து அறியேன் அரும்பாவி செல்வத்தனியை திருமலை வாழ் தேவா உந்தன் தன்னிதிக்கு வில்வக் குடதை எடுக்காமல் வீணுக்கு உடதை எடுத்தேன் ஆறாயிரம் பாட்டு மாத்திரமா பாடினாரு வல்லர் பெருமான் ஆறாயிரம் பாட்டு மாத்திரமா பாடினாரு ஏழைகள் சாப்பிட முடியாது இன்னைக்கும் போடுறான் இல்லையா பசின்னு யாரோ சொன்னா இதை காதல கேட்டார ஐயோ துடிக்குதே என் உள்ளனர் வல்லற் பெருமான் இன்னைக்கும் போடுறாங்க இல்லையா எப்பவோ நடந்தது இப்பவும் போடுறாங்க சோலை மலை திருத்தணி அப்புறமா ஆமா சோலைமறை அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அகமாகி அயன அரியனவாகி அகனவாகி நாய் இகரமும் अवधै मंगल गरुगां नयोने जग गण जयग दगद विदोरे दिव्यनाडो भई रोये कृमलीवान बड़मुदलोले मदि विदि बेऊ திருவாசகங்களை சைவர்களாவது மதித்து நடக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே பலவாறு சொல்லிவிட்டேன் சொன்னதில் தவறு ஒன்றும் இல்லை தேவார திருவாசகத்தை இகழ்ந்து பேசுதல் நான் கேட்கக்கூடாத ஒன்று நான் என்ன கூட என்று சொல்லி தேவாரத்துக்கு பெருமை நம்ம நம்ம படிக்கிறதால நமக்கு தான் பெரும் அதுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா அது நெருப்பு என்று சொல்லி நாமெல்லாம் தேவாரத்தை படிக்கணும் தமிழில் வந்த தேவாரம் தமிழ் வேதம் என்று சொல்லப்படும் அதை அதை நம்ம படிக்கணும் பாடணும் கேட்கணும் இதுதான் முக்கியம் என்று சொல்லி கோபத்தில் பலவாறு நான் சொல்லியிருப்பேன் கோபப்படுறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை என் தாய் தடுத்தாலும் விடமாட்டேன்னு ஒருவன் சொன்னான் அதே மாதிரிதான் இதுவும் என்று சொல்லி நான் உங்களுடைய பொறுமையை சோதித்து விட்டனும் என்று நான் எண்ணுகிறேன் அப்படியெல்லாம் எண்ணி விடாதீர்கள் தேவார திருவாசகத்திற்கு தமிழுக்கு ஒரு பெருமை இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் சொல்லியிருப்பேனே தவிர என்னுடைய பர்சனல் ஒன்றும் இருக்காது என்று சொல்லி பஞ்சாற்றம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்வேன் ஓம் நம சிவாய சிவாய் ஓம் நம சிவாய